மைமை உண்டாவதாக இந்தவனுடையோடு சேர்ந்து கத்தராதிக்கவும்வீக ஆசீர்வாதத்தையும் ஆலோசனைகளையும் தேவனுடைய சன்னிதானத்தில் பெற்றுக் கொள்ளத்தக்கதாக தேவன் எனக்குமறிகளை நான் தேவனை வாழ்த்துகின்றேன் தேவனுக்கு மெய்மை கடந்த வாரம் முழுவதும் நல்லவரும் போதுமானவருமாக இருந்தார் அதற்காக கத்திரைக்கு நன்றி அண்டவராய் தேவன் சரீரத்துக்கும் ஆத்மாவுக்கும் ஆதிக்கும் வேண்டிய எல்லா அனுகூலங்களையும் கருத்து செய்து கொடுத்தார் நான் தேவனை வாழ்த்துகிறேன் ஆண்டவருக்கு மையம் இல்லாததாக என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே எல்லாருக்கும் செய்ய எனக்கு பல நுண்டு என்று அப்போ சுவன் சொன்னது போல அதிகமாக நம்மை பலப்படுத்துகிற கிறிஸ்து நாங்கள் கடந்த வாரத்தில் சண்டே ஆறாவது சாட்டர்டே சண்டே ஆறாவது முடித்துவிட்டு மண்டே பில்லைட் முடித்துவிட்டு அன்று செவ்வ கிழமை மாலையில இங்கிருந்து சென்னை புறப்பட்டு அங்கு அனுப்பிய கடவுள் அனுப்பின காரியங்களை செய்து முடித்துவிட்டு ஆறு மணி நேரம் சென்னையில் இருந்தோம் அன்று இரவு மறுபடியும் புறப்பட்டு நாகர் கோவில் வந்து இப்படி இந்த ஊழியத்தை செய்ய கருத்தை பலப்படுத்துகிறார் அதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன் தேவனுக்கு மையமண்டாவதாக நமது ஆண்டவர் நல்லவர் அவர் எல்லாவற்றையும் செய்ய போதுமானவர் உன்னுடைய பலகீனத்தில் என்னுடைய பலன் பூர்ணமாக விளங்கும் அந்த பலம் அதாவது தெய்வீக பலத்தை குறித்து நாம் அளவு விடுகிறது இல்லை அது எப்போ எப்படி நம்ம இதை பலன் அப்படி பலன் செய்ய அது பலம் உள்ளதாக இருக்கிறது என்று நம்முடைய ஆவியில் உணர்கிறோம் அனுபவிக்கிறோம் அதற்காக கருத்திற்கு ஸ்தோத்திரம் தேவனுக்கு மைந்த உண்டாவதாக இன்று காலையில் நான் என்னுடைய ஜெபவளையில் ஜெவன போன போது நம்முடைய ஆராதனை ஆரம்பிக்கும் உள்ள சுமார் எட்டு இருக்கும் நினைக்கிறேன் டேபிள் ஒரு கை வைத்து முழங்கால நிற்கிறார் அவரு உடம்பலா ரோமமாக இருக்கிறது அவள் கொஞ்சம் வல்லியாகத்தான் இருக்கிறார் இதைகளை நான் கண்டேன் அவர் சரச மேலே வைத்து அப்படியே முழங்கால் இருக்கிறார் அவருடைய முகத்தை மாத்திரமல்ல அவருடைய அவருடைய உடம்பெல்லாம் பார்க்கும்போது அவ்வளவு ஒரு பக்தியாக அவர் வருத்தம் நோக்கி நிற்கிறார் அவர் கடந்து போன ஒரு தேவனுடைய பசுத்தவான் என்று எனக்கு தெரிந்தது அவருடைய ஆவியின் பிரசன்னம் இங்கே நம்முடைய ஆராதனை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னுமே இங்கே இருக்கிறது ஆவியானவர் தான் நமக்காக வாக்கு கிடங்கால பெருமிச்சிகளோடு வேண்டுதல் செய்கிறார் பர்சுத்தவான்களும் அதாவது தேவையுடைய திருச்சபையும் தேவருடைய மனிதர்களும் பூர்ணமாக அவர்களும் வேண்டுதல் செய்கிறதாக எனக்கு தெரிகிறது அதற்காக ஆண்டவருக்கு நன்றி தேவனைக்கு அடுத்த வாரத்தில் நம்ம திறமை வரப்போகிறபடினால் அவர்களை விவரமாக்கிறது எளியாவின் ஆவியின் பொருந்திய மனிதனாக தெரிந்து கொண்டிருக்கிறபடினால் ஆதிமுதிர்கொண்டு ஒவ்வொரு பிரசுத்திலேயே மதிதமான அனுபவங்களை கட்டளை கடைசி காலத்தில் இப்படி செய்கிறபடியாலே இந்த இங்கே கண்டேன் அதற்காக ஆண்டவருக்கு நன்றி தேவனுக்கு மயம உண்டாவதாக இன்னும் ஒரு இடத்துல நான் ஒரு இப்படி இதை பார்த்துவிட்டு நான் இப்படி வெளியே வருகிறது தெரிகிறது வெளியே வரும்போது ஒரு வண்டியை வீழ் கலந்து இருக்கிறது அதை கலத்தி ஒருவர் மாட்டிக்கொண்டிருக்கிறார் மாட்டிய உடனே அது ரெடியாக இருக்கிறது அதில் கொஞ்ச தோணம் நின்றவர்கள் அதில் ஏறி விட்டார்கள் மற்றபடி ஒருவரையும் காணவில்லை ஆனால் பஸ்ல நிறைய இடம் இருக்கிறது அந்த பஸ் நகர்ந்து அது போக ஆரம்பிக்கிறது அது போய் போய் போய் போய்கொண்டே இருக்கிறது அதுக்கு பலர் ஓடி வருகிறார்கள் வரும்போது அங்கே அந்த வாகனம் இல்லை அது போய்விட்டது குறிக்கப்பட்ட டைம் முடிந்தவர்கள் கிளம்பி போய்விட்டதாக எனக்கு தெரிந்தது ஆண்டவருக்கு சுதோனம் உண்டாவதாக இவர்களும் போது என்னோட ஒரு வேத வாக்கி அவன் பேசிட்டு அதற்காக நான் தேவனை துடிக்கிறேன் மத்திய ஐந்தாம் அதிகாரம் பத்தாவது வாக்கியத்தை நாம் ஒருவர் வாசிக்கலாம் ஆயத்தமாக இருந்தவர்கள் கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள் கதவும் அழைக்கப்பட்டது ஒன்னாவது பத்து கன்னியர்கள் காத்திருந்தார்கள் எதற்காக அந்த பயணத்தில் போவதற்காகத்தான் அதாவது கல்யாண வீட்டுக்குள்ள போவதற்காக பத்து பேர் காத்திருந்தார்கள் ஐந்து பேரில் ஆயத்தம் இல்லை தேவனுக்கு மகிமை உண்டாவதாக இன்று காத்திருப்பு எங்கு நடக்கின்றது அதனால் திடீரென்று அந்த நாள் வரும் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக காத்திருக்கிறவர்கள் போக மாட்டார்கள் ஆயத்தம் அடிக்கிறவர்கள் போவார்கள் அன்று நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக அதாவது நானும் கட்டுறவர்களை போவேன் என்று அதேகளுக்கு ஆசை இருக்கலாம் அநேகர் காத்திருக்கிறார் இன்று வெளியே உள்ள பிரசங்க என்ன என்றால் அதாவது கடைசி நாள் வருகையை பற்றி ஆண்டவர் வரப்போகிறார் வரப்போகிறார் வரப்போகிறார் நாம் வருகையிலே போக வேண்டும் என்று அந்த நாளை எதிர்நோக்கி காத்திருக்கிறார்கள் மனவாளம் வந்தபோது அந்த வேலை வந்த போது இங்கே பார்த்தால் ஆயத்தமில்லை அந்த அந்த மனோக்குள் பேசு ஆயத்தம் இல்லாதபடியினால் அவர்கள் ஆயத்தப்பட போனார்கள் அதற்குள்ளாக ஆயத்தமாக இருந்த ஐந்து பேரும் அந்த மனவரைக் குள்ள பிரயோசித்து விட்டார்கள் கதவும் பூட்டப்பட்டது என்று நாம் காணுகிறோம் ஆண்டு வருக்கு உண்டாவதாக அறுபடியால் தேவருடைய பிள்ளைகளை அங்கே போய் ஆயத்தமாக முடியாது இங்கேயே நாம் ஆயத்தமாக வேண்டும் இப்பொழுது அந்த ஆயத்த நம்ம இருக்கிறதா அந்த ஆயத்தம் எப்படி இருக்க வேண்டும் என்று எழுதி கொடுத்திருக்கிறது அறிமுறை அவரோடு எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு ஆயத்தப்படுவதற்கு என்னென்ன செய்ய வேண்டும் என்று இந்த வேலை புத்தகத்தில் எழுதி கொடுத்திருக்கிறது இவைகளை நாம் சரியாக தரையும் கை கொண்டால் தான் அங்கே பிரவேசிக்க முடியும் நாங்க கடந்த சிவக்கிழமை புறப்பட்டு புதன்கிழமை சென்னை சென்றிருந்தோம் அங்கே வெளிநாட்டுக்கு உற்சாகக்காக போயிருந்தோம் தேவனுக்கு மயணம் உண்டாவதாக அங்கே போகும்போது அங்கே அதாவது பேப்பர்களை நமக்கு அனுப்பி ஆகிவிட்டது இதை கொண்டு கொடுத்தால் போதும் இதில் ஓகே பண்ணி அனுப்பிவிடுவார்கள் என்று எங்களை வரவழைக்கிறவர்கள் அதற்கான எல்லா தசாவது அனுப்பியிருந்தார்கள் அவர்களை பெற்றுக்கொண்டு நாங்கள் சொன்னோம் அங்கே போகும்போதுதான் இந்த இந்த சம்பவங்கள் எல்லாம் எனக்கு நிலை கூட்டப்பட்டது முதலாவது உதவிக்காக நாளை கொட்டி கொண்டு போனோம் உள்ளே விடமாட்டோம் சம்பந்தப்பட்டவர்கள் மட்டும்தான் போக முடியும் வேற யாரும் உள்ள போகக்கூடாது என்று முதலாவது கேட்டிலேயே செக்அப் நடந்தது அதாவது இன்னொரு நாட்டிற்கு போவதற்கே இவ்வளவு காரியம் என்றால் பர்வகம் என்றால் எப்படி பரவத்துக்கு சாதாரணமா போக முடியுமா போதைக்கும் ஐந்து ஒன்றாவதாக அங்கே தேவதோதர்கள் பகுதி பகுதியான ஏற்பாடுகளே ஆயத்தமா ஆயத்தமான சீட்டை காட்டங்கள் என்றால் முதலாவது ஒரு செக்அப் அப்புறம் அப் கருவிகளை வைத்து மற்றும் நம்முடைய பொருள்களாயிருக்கும் திரும்பி வெளியே உள்ள தொடர்பு இருக்கக்கூடாது செல்வ ஆப் பண்ணி கொண்டு போய் இப்படி எல்லாம் வெளியோகத்துக்கு எந்த தொடர்புகள் இருக்கக்கூடாது என்ற இந்த தடை உள்ளே சென்ற முதலாவது காரியங்கள் சரி இரண்டாவது காரியம் சரி மூன்றாவது போகும்போது இன்னும் ரெண்டு பேப்பர் வேண்டும் இல்லாவிட்டால் அங்கீகரிக்கப்படாது என்று திருப்பி எல்லா பேப்பரும் கைகளை விட்டார்கள் மகிமை உண்டாவதாக நாம் இனிமே இருப்போம் என்றால் எல்லாம் சரியா இருக்கிறது சரியாகிவிடும் என்று ஆனால் போக போன போது சரியில்லை இன்னும் நீங்கள் இன்னொரு காரியங்களை எல்லாம் கொண்டு வர வேண்டும் நாலு மணி வரைக்கும் தான் டைம் இல்லது நாளைக்கு தான் என்று சொல்லிவிட்டார்கள் ரெண்டு மணி நேரம் இருக்கிறது தேவனுக்கு மகிமை உண்டாவதாக நாம் ஜபத்தோடு வெளியே வந்தோம் அதாவது இந்த வெளிநாட்டிலிருந்து வர வேண்டிய பேப்பர் எல்லாமே அரை மணி நேரத்திற்குள்ள கைக்கு வந்தது எல்லா காரியங்களும் சரியாக்கப்பட்டது கொண்டு சென்றோம் மலர்ந்த முகத்தோடு வாங்கினார்கள் மறுபடியும் செக்அப் எல்லாம் மழிமை ஆடுபடுகிறார் ஆயத்தம் ஆயத்தம் இருக்கிறதா நம்ம இல்லை என்கிறத இப்பொழுது என்ன ஆயத்தம் அங்கே இல்லை அதாவது ஐந்து பேர் தீவட்டியும் இருந்தது திரியும் இருந்தது எல்லாம் என்ன இருந்தால் எண்ணெய் இல்லை தேவனுக்கு மயிமை உண்டால் எண்ணெய் இல்லாமல் திரியபடி அறியும் நெருப்பும் இருக்கிறது பரிசுத்தார்கள் பெற்றிருந்தார்கள் எல்லாம் ஆஸ்துமாவில் மீட்கப்படுகின்றார்கள் கண்ணிகைகள் தான் அவர்கள் கண்ணிகைகள் தான் ஆனால் எண் குறைவாய் இருந்தபடியால் லைட் அணைய போகிறது அழைந்த லைட்டோடையும் மனவருக்குள்ளே போக முடியாது தேவனுக்கு ஸ்தோத் பரிசுத்தாய்ப்பு இருக்கின்றோம் நம்முடைய அனுபவங்கள் எப்படி இருக்கிறது நாம ஒன்றாகத்தான் இருக்கிறோம் ஒன்றாகத்தான் இருந்தார்கள் ஒன்றாகத்தான் காத்திருந்தார்கள் டைம் உடனே ஐந்து பேர் போய்விட்டார்கள் கைவிடப்பட்டால் ஐந்து பேர் பறந்துவிட்டார் ஸ்தோத்திரம் உண்டாத ஒரே சபைக்குள்ள இருக்கிறோம் நாம் ஆயத்தமா இல்லாவிட்டால் நம்ம ஆவியின் நிறைவு இல்லாவிட்டால் இருந்தும் அரசியல் அனுபவம் இல்லாவிட்டால் நாம் என்ன ஆண்டோர் வரும்போது அங்கே போக முடியாது அவர்கள் வந்து திரும்ப ஆண்டோரே ஆண்டோரே என்று கூப்பிடுகிறார்கள் வசதிகளை அடுத்த வசனத்தை விட ஒண்ணு தெரியாது உங்களுக்கு தெரியாது அவர்கள் சொல்லுகிறார்கள் நாங்களும் பிள்ளைகள் தான் அன்றவர்களே ஆண்டவரே எங்களுக்கும் கலைக்க வேண்டும் நாங்களும் வந்திருக்கிறோம் பெற்றவர்கள் உங்களை அறியார்களே என்ன விட்டு போகிறேன் வாழ்க்கை எனக்கு முன்பாக செம்மையா இல்லாதபடியினால் உங்கள எண்ணெய் குறைந்து போய்விட்டது உங்களுடைய சரியாக எரியவில்லை இப்பொழுது செய்ய முடியாது என்று அனுப்பிவிட்டதாக நாம் காணுகிறோம் அருமையானவர்களே இதெல்லாம் எதிர்க்களி தரப்பட்டிருக்கிறதே நம்முடைய பிவட்டியை நாம் செக்அப் பண்ணுவோம் நமக்கு முழுவதும் எதிர்க்கப்பட்டிருக்கு தெரியுமா என்ன நிரப்புறதுக்கு தான் தேவரிக்கு மைந்தோன்றாவதாக அன்றைக்கே நாம் தூங்கி தூங்கிவிடுவோம் என்றால் நமக்கு தேவையாக மைந்த உண்டாவதாக அதாவது அவ்வளவு செய்கிறத நாம் தேடுகிறோம் அதாவது அடிக்கடி நாம் சொல்லிக் கொண்டுதான் இருக்கின்றோம் இங்க இவ்வளவு பொருள் கொஞ்சம் முறை கூடுகின்றோம் கடைசியில் பார்த்தால் பெண்கள் வரிசை அப்படி இருக்கிறது ஆண்கள் வரிசையில் ஒரு அஞ்சாறு பேர் இருக்கிறார்கள் எல்லாருமே போய்விடுகிறார்கள் கற்பதுக்கு என்ன செய்யறது தெரியல வண்டி இருக்கிறவர்கள் எல்லாம் ஓடி விடுகிறார்கள் தேவனுக்கு மைனம் உண்டாவதாக அதுபடியான பிள்ளைகள் அங்கே போகும்போது வாசல் அருகே போகும்போது உங்களை அரியோல் என்று சொல்லாமல் வாசலை திறந்து நம்ம உள்ள ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு இப்பொழுதே நம்ம செக்அப் பண்ணி பார்த்து நம்முடைய விளக்கைகள் ஏறிட்டோம் வண்டி போன பிறகு ஆ போய்விட்டது போய் நின்று பரிதவிக்கிறார்கள் போய்விட்டது கருத்தர் ஒரு பெருசுத்தமான புனிதமான ஒரு தலைமை அழுத்தி புனிதமான ஒரு சபை அழுத்தி நம்ம அந்த பூரணத்தை கொண்டு வாரந்தோறும் நமக்கு உள்ளதமான ஆலோசனைகளை தந்து கருத்தர் வழிநடத்துகிறார் இவர்களை கவனமாய் கேட்டு நம்ம இருக்கிற விலைகினங்களை ஆண்களிலும் பெண்களிலும் சிலர் வடிகட்டி வடிகட்டி என்னுடைய அறிக்கை செய்கிறதை கண்ட நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன் பூசி போன்ற காரியங்களையும் அறிக்கை செய்து கொண்டிருக்கிறார்கள் அவ்வளவு உணர்வு ஏற்பட்டிருக்கிறதை காண முடிகின்றது பலரில் அது இல்லை என்பதும் தெரிகிறது அவைகளை மாற்றிக்கொண்டு என்னுடைய தீவட்டிலே என்ன இருக்கிறதா எரியுமா என்கிறதை நீங்கள் இப்பொழுதை பார்த்து எப்பொழுது ஆக இருங்க என்னுடைய சகோதரர்களுக்கு சொல்லுகிறது அதாவது நாம் மற்ற ஆவிக்குறி சபைகளை போல அல்ல நம்முடைய ஆவிக்குறி ஜீவியம் என்ன என்றார் முழங்கால் படித்து ஜணி அல்ல ஆராமிக்கும் போது மாத்திரம் இல்ல எப்போதும் அண்டவரின் உடனே நாம் தேவரோடு ஒன்றித்து ஒரே நிலையில் ஆகிவிட முடியும் அவரோடு கூட நாம் ஒன்றித்து மகிழ முடியும் வழி அவர் நம்மை ஆட்கொள்கின்றார் ஒரு நாளைக்கு பல நான் சொல்கிறேன் இல்லவா அவர் எதற்கென்றே தெரியவில்லை அவர் எல்லாம் அதாவது அழிக்கக்கூடிய அளவு சிரிக்க வைக்கிறார் அந்த வார்த்தைகளாலே சொல்லுகிறதே நான் உணர்வு அடையாமல் இருக்கும் போது இப்படி அவர் செய்கிறது நான் உணர்கிறேன் அந்த நல்ல அனுபவங்களை நான் பெறுவோம் நிறைந்த அனுபவமாக ஏற்படுவோம் நம்முடைய தீவட்டிலே பாத்திரத்திலே எண்ணெய் நிரம்பி இருக்கவும் நம்முடைய லைட்டு பிரகாசமாக எரியவும் இருக்கட்டும் இதேவன் பெரிய காரியங்களை இந்த ஆண்டு தொடர்ந்து சபை நுடையத்தில் பெரிய காரியங்களை கத்தர் செய்யப்போகிறார் என்பதை நான் அறிகிறபடினால் நாம் எல்லாரும் ஆயத்தப்படுவோம் கத்தவர்களுடைய எல்லா கருவைகளுக்காகவும் ஆண்டு வரை சோதனைத்துக்